அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்தவராக இருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையில் இருந்தவராவார் பள்ளிவாசலை விட்டும் தன் குடும்பத்தாரிடம் அவர் திரும்புவதை தொழுகையை தவிர வேறு எதுவும் அவரை தடுக்கவில்லை என நபிசல்லாக கூறினார்கள் ஆறு நான்கு ஒன்பது இரண்டு ஏழு ஐந்து